வணக்கம் மார்ச் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டினின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலை மேலும் நேட்டை கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நிலத்திலும் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை பூநாறை இரண்டு ஒரு ஹெப்டகனுக்கு ஏழு பக்கங்கள் மூன்று நாட்டோ என்ற சொல்லின் விரிவாக்கம் நார்த் அட்லாண்டிக் கிரீட்டி ஆர்கனைசேஷன் நான்கு ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தரமான தலைமை செயலகம் நியூயார்க்கில் உள்ளது நற்றினை வானொலி மற்றும் நற்றினையின் அனைத்து பதிவுகளையும் மிகவும் எளிமையாக கேட்டுச் சுவைக்க நற்றினை செயலியை பிளேஸ்டோர் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று தங்க இலக்கியம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது இரண்டு இயற்கையை வர்ணிக்கும் நூல் எது மூன்று நாட்டுப்புற பாடல் வகை எத்தனை நான்கு டாக்சிகாலஜிஸ்ட் என்று அழைக்கப்படுபவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி